வணக்கம் நன்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியர் நாயக்கர்களிடம் இருந்து வாங்கிய நிலத்தில் சென்னை நகரத்தை அமைத்தார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குக்கின் கப்பலான ஹெச் எம் எஸ் ரெசல்யூசன் இங்கிலாந்து திரும்பியது இக்கப்பல் இங்கிலாந்து திரும்பும் வழியில் ஹவாய் தீவில் ஜேம்ஸ் குக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஐரிஷ் கிளர்ச்சிக்கு ஆதரவாக பிரெஞ்சு படைகள் அயர்லாந்தில் தரையிறங்கினர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நியூ மெக்சிகோ ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது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 ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை எதிர்த்து நடால் இந்தியன் காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரியா ஜப்பான் இணைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டாம் உலக போர் முடியும் வரையில் கொரியா ஜப்பானின் ஆட்சியின் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரிஸில் திருடப்பட்ட மோனாலிசா ஓவியம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க்கில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு போப் பால் ஆறு கொலம்பிய தலைநகர் பகோட்டாவுக்கு விஜயம் செய்தார் லத்தின் அமெரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்ட முதலாவது போப் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ரொடிசியா என்று அப்போது அழைக்கப்பட்ட தற்போதைய ஜிம்பாப்வே ஒலிம்பிக் அமைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாவது கோல் வளையம் கண்டுபிடிக்கப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆனந்த குமார சுவாமி இலங்கை நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டக் ஜியாவ் பிங் சீன அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டி ஜி லிங்கப்பா திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிரஞ்சீவி இந்திய நடிகர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ரிச்சர்ட் ஆர்மிடேஜ் ஆங்கிலேய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஜேம்ஸ் கார்டன் ஆங்கிலேய நடிகர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பெட்ரிகோ மெக்கேடா இத்தாலிய கால்பந்து வீரர்